ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிங் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமான்வகம் இன்றைய தினம் வேதம் நமக்கு நிறைய உத்தரவுகளே நமக்கு போடுறது வேதம் வேகத்துக்கு பிரபு சம்மிதம்னு பேர் ராஜாவுனுடைய உத்தரவு அரசாங்கத்தினுடைய உத்தரவு மாதிரி அதை நாம் கட்டாயம் செய்யணும் ஆனால் இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நம்மள்கிட்ட இருந்துட்டே இருக்கும் அதுதானே ஜனநாயகம்னு பேர் ஏன்னு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்கிறது மகரிஷிகள் பண்ணின ஸ்மிரு ஸ்மிருதிகளும் புராணங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரீசன் சொல்கிறது நமக்கு அதில் வேதம் நமக்கு முக்கியமாக ஆறு உத்தரவுகளையும் நமக்கு பிறப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டுருக்கோம் அதாவது ஒழுக்கமாக இருக்கணும் நாக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நம்முடைய கடமைகளை பூரா செய்யணும் தூக்கத்துக்கு பிராதான்யம் கொடுக்கக்கூடாது எப்பொழுதும் எதை சாப்பிட்டாலும் இன்னொருத்தரை போட்டுதான் சாப்பிடணும் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற குருவை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஆறு உத்தரவு அதில் இதுவரைக்கும் ஒழுக்கம்ங்கிறத பற்றி பார்த்தோம் அடுத்ததாக நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தர்மத்தை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நாம் சாப்பிட்ற பொருள்கள்லாம் என்ன ருச்சியாக இருக்குது என்னங்கிறத பார்த்து தான் சாப்பிடணும் ருச்சியே பார்க்காமல் சாப்பிடணும்னு சொல்லலை வேதம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே அப்படின்னு சொல்கிறது அதுக்கு பிராதான்யம் கொடுக்கக்கூடாது ஈஸ்வரன் நமக்கு இன்னைக்கு இப்படி அமைச்சிருக்கார் இது பகவானுடைய நைவேத்தியம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் எடுத்துக்கணும் அதில் உப்பு காரம் முன்ன பின்ன இருந்தால் கூட அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது இதை இந்த விஷயத்தை புராணங்கள் நமக்கு எப்படி காட்டுறது அப்படின்னா புராணங்களில் சமையலில் ரெண்டு பேர் கெட்டிக்காராம் நலன் ரெண்டாவது பீமசேனன் இப்போ ரெண்டு பேரும் சமையல் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர்கள் அப்படின்னு புராணம் நமக்கு காட்டுறது அதுதான் ரொம்ப அழகாக நன்னா ருச்சியாக சமைக்கிறவாலை நலப்பாக்கம் பீமபாக்கம்னு சொல்கிறது நலன் ரொம்ப நன்னாக சமைக்கக்கூடியவர் பீமசேனன் அதில் பேர் போனவர் ரொம்ப ருச்சியாகவும் சமைக்கூடியவன் அந்த அந்த அந்த வஸ்துவை ஒரு பதார்த்தம் இருக்கு அந்த வஸ்துவை நாக்கில் வச்ச உடனேயே சொல்லிடுவான் இதில் எவ்வளோ உப்பு இருக்கு காரம் இருக்கு இது எத்தனை நாளைக்கு கெடாமல் இருக்கும் இந்த வஸ்து அப்படிங்குற வரைக்கும் சொல்கிற கூடியவன் பீமசேனன் போஜனப் சாப்பாடுன்னா ரொம்ப இஷ்டம் மகாபாரதத்தில் சொல்றபொழு ராஜசூகாதம் ஏற்பாடாகி நடக்கிறது தர்மபுத்திர பண்றதாக அந்த ராஜசூரிய ஜாகத்தில் ஆலோசகராக கிருஷ்ணன் நியமிச்சிருக்கார் தர்மபுத்தர் அட்வைசராக அந்த கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு வேலையை ஒப்படைக்கிறார் அப்போ இந்த யாகத்துக்கு வர்றவ அத்தனை பேருக்கும் நன்னா ருச்சியாகவும் சுச்சியாகவும் சமைச்சு பரமாடுறக்கூடிய பொறுப்பை பீமசேனனுக்கு கொடுக்குறார் பீமசேனனுக்கு பரம சந்தோஷம் ஏன்னா தனக்கு பிடிச்ச காரியம் பீமசேனனுக்கு அதை சந்தோஷமாக எடுத்துன்னுக்குறார் எடுத்துட்டு யாகத்துக்கு வர்றவ அத்தனை பேரையும் வரவேற்று உபச்சாரம் பண்ணி யார் என்னென்ன பிடிக்கும்னு அவள் சாப்பிட்ற பார்த்து அவளுக்கு அந்த வஸ்துவை போட்டு அப்படி வயிறை நிரப்பி அனுப்புறதுன்னு சங்கல்பம் பண்ணுறார் பீமசேனன் அந்த யாகத்துக்கு ராஜாக்கள் சேனைகள் எல்லாரும் வந்திருக்கா எல்லோருக்கும் தனித்தனியாக சமைச்சு பரமாறி அப்படி நிர்வாகம் பண்ணுறான் பீமசேனன் அந்த யாகத்துக்கு மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா பீமசேனனுக்கு அந்த விஷயத்தில் ஒரு அகங்காரமும் உண்டு தான் ரொம்ப அழகாக சமைக்க தெரிஞ்சவன் நன்னா ருச்சி பார்க்க தெரிஞ்சவன் தான் மாத்திரம்தாங்கிற எண்ணமும் பீமசேனனுக்கு உண்டு அந்த எண்ணம் சரியான எண்ணம் இல்லை அகங்காரம் இருக்கப்படாது அந்த அகங்காரத்தை பீமசேனன்கிட்ட இருந்து போர்க்கறத்துக்கு போக்குறதுக்காக பகவான் காத்துட்டு இருக்கார் அதுக்கு ஒரு சம்பவமும் வந்தது இந்த ராஜசூரிய யாகத்தில் மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா யாகத்துக்கு இப்போ அவளுக்கெல்லாம் கூப்பிட்டு அத்தனை பேரையும் வரவேற்று இலை போட்டும் உபசாரம் பண்ணி பரமாறுற பொறுப்பு பீமசேனன்ட்டு இருக்கிறதுனால அத்தனை பேரையும் வரவேற்று அமல் பேரையும் உட்காந்து பரமாறி வயத்தை நிரப்பிதான் அனுப்புறதுன்னு தீர்மானம் ஆகிட்டு இருக்கா அப்போ ரிஷிகள்லாம் பிரமாதமாக சாப்பிட்டு பழக்கம் கிடையாது வாழ்க்கைலாம் ஆபஸ்தம்பரே சூத்திரத்தில் சொல்றபோது அதிருப்திஸ்தான் நஸ்யா அப்படின்னு ரெண்டு சூத்திரம் சொல்கிறார் ஆபஸ்தம்பர் திருப்திஸ்தான் நஸ்யா அமாவாசை பௌர்ணமி இது போல் தினங்களில் பயிர் நிறைய சாப்பிடணும் பயிர் நிறையன்னா சாப்பிட்டு இருக்கும் போரும் அப்படின்னு தோணுதுன்னா ரெண்டு கவலம் அதிகப்படியாக சாப்பிடணும் என்ன ஒருவேளை தான் சாப்பிடணும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அப்போது அதிகப்படியாக சாப்பிட்டா ராத்திரி பசி இருக்காது அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கார் அதிருப்தி இந்த அமாவாசா பௌர்ணமி இல்லாத மற்ற தினங்களில் சாப்பிடுண்டே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணித்துன்னா நிறுத்திவிடணும் வயிறு நிறைய சாப்பிடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆபஸ்தம்பம் இது மாதிரி கட்டுப்பாடுல சாப்பிட்ற ரிஷிகள் இந்த யாகத்துக்கு வந்திருக்கிறவா எல்லாரும் அவாளெல்லாம் இலைய பார்த்து பீமசேனன் கிதிப்புகள்லாம் ரிஷிகள் நல்லா விரும்பி சாப்பிட்றான்னு லட்டு மைசூர் பாகு எல்லாம் ஒவ்வொரு இடையிலையும் அஞ்சாறு போட்டு சாப்பிட்டாகணும் அத்தனை பேரும் கட்டாயம் எரியப்படாது அப்படின்னு கையில் கதையை வச்சுட்டு சுற்றி சுற்றி வர ரிஷிகள்லாம் வளர்ற பயப்படுறா ஏன்னா முரட்டுத்தனமாக சாப்பிட்றவனு தீபசேனன் ஏதாவது ரிஷிகள் ஏதாவது அடிக்க ஆரம்பித்தான்னா அடிதாங்காது ரிஷிகளுக்கெல்லாம் அத்தனை பேரும் பயப்படுறா ஒத்தனை இடையிலையும் ஒன்றும் இருக்கப்படாது எழுந்து போகப்படாதுன்னு அப்படின்னு மிரட்டி சாப்பிட வைக்கிறான் ரிஷிகளை அவங்களாம் திணறி போய் சாப்பிட முடியாமல் வயிறு நிறைய முட்டி சிண்டாடி போய் எல்லோருமா சாப்பிட்டு எழுந்து போனால் சாப்பிட வர்றதுக்கே பல பேர் யோஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா இதை பார்த்தார் பகவான் இதுதான் சரியான சமயம் பீமசேனனுக்கு காட்டுறதுக்குன்னு பகவான் வந்தார் வந்துட்டு பீமசேனா ஒரு முக்கியமான காரியம் நீ செய்யணும் என்னென்னா நம்ம ராஜசூய யாகத்துக்கு அத்தனை ரிஷிகளும் இங்கே வந்திருக்கா ஒரே ஒரு ரிஷி மாத்திரம் இந்த யாகத்துக்கு வரலை அவர் பக்கத்தில் ஒரு பர்வத்தம் இருக்கு கந்தமாதன பர்வத்தம்னு பேர் அங்கே அந்த ரிஷி தபஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் தபஸ்லேயே இருக்கிறதுனால இந்த யாகம் நடக்கிற செய்தி அவருக்கு போய் நீ போய் அவர் அழைச்சினா நான் அது வரைக்கும் இந்த சமாராதனையை நான் பார்த்துக்கிறேங்கிறார் பகவான் உடனே பீமசேனன் கிளம்பி கையில் கதையை எடுத்துட்டு அந்த கந்தமாதன பருவத்திற்கு போனால் அந்த மலை அடிவாரத்துக்கு போன உடனே ஒரே துர்நாற்றம் வருதுங்க ஒரே வாட சகிக்கலை இந்த மலை மேலே எப்படி ரிஷி இருக்கார் எவ்வளவு வாட அடிக்கிறதுன்னு துணியை வச்சு மூக்கை அடைச்சிண்டு போகிறான்னு அப்பவும் அந்த வாட உடம்புல பூசி பாங்களில் மலை மேலே போனான் போனால் அங்கே அந்த ரிஷி உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டுருக்கார் அவனுக்கு மூச்சே உட முடியல அவ்வளோ வாடக அந்த இடத்துல மகரிஷேன்னு கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணினான் அவர் எழுந்துட்டு நீ யார் என்ன விஷயம்னு கேட்டார் பக்கத்தில் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணுறார் அவருடைய தம்பி நான் பீமசேனன் பேர் அவசியம் நீங்கள் அந்த ராஜசூரிய வரணும்னு பகவான் கிருஷ்ணன் உங்களை பிரார்த்தனை பண்ணி அரிசன் சொன்னார் நீங்க வரணும்னு கூப்பிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இரு வந்துடுறேன்னு இந்த சொன்ன உடனே பீமசேனன் கேட்டான் இந்த இடத்துல என்ன காரணம் இவ்வளவு வாட அடிக்கிறதே என்ன காரணம்னு கேட்டான் அந்த ரிஷி சொன்னார் ஏன் உடம்புல இருந்து வர்றதுதான் இந்த வாட அப்படின்னு அவர் சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு அதிர்ச்சியா போயிடுது பீமசேனனுக்கு ஏன்னு கேட்டால் போன ஜென்மாவில் நான் ஒரு கத்திரியனாக இருந்தேன் அப்போது என்னுடைய ராஜாங்கத்தில் வர்றவ அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருந்தேன் அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணுறதுன்னு பண்ணி நிர்பந்தப்படுத்தி எல்லோரும் சாப்பிட்ட ஆகணும்னு கட்டாயப்படுத்தி போட்டேன் அந்த அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணின புண்ணியத்தினான நான் ரிஷியாக பிறந்துட்டாலும் இந்த கட்டாயப்படுத்தி போட்ட பாபம் என்னுடைய உடம்பில் வாடையாகவே வந்துடுத்து எப்போ பார்த்தாலும் இப்படி வாட அடிச்சுந்தே இருக்கும் என்னுடைய உடம்புல ஆகினால்தான் நான் இந்த மனமேலே வந்து உட்காண்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே பீமசேனனுக்கு சட்டுன்னு மனசில் பட்டது அடாடா ராஜசூக யாகம் ஆரம்பித்ததுலேருந்து அத்தனை பேருக்கும் கட்டாயப்படுத்தி எல்லாம் லட்டு மைசூர் பாதெல்லாம் போட்டு கட்டாயப்படுத்துவாமே அத்தனை பேரையும் நமக்கெல்லாம் இந்த வாடகை வந்து தானே தாங்க முடியாது இனிமேல் போய் நிர்பந்தப்படுத்தப்படாதுன்னு தீர்மானம் பண்ணான் அந்த ரிஷியும் யாகசாலைக்கு ஆச்சுன்னு ஒன்றா கிருஷ்ணன் இருந்தார் கிருஷ்ணான்னு பார்த்த உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு புத்தி புகட்டேன் நான் பண்ணது பெசகு தான் தப்பு நான் இனிமீது யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னான் பீமசேனன் அப்போது பகவான் சொன்னால் ரிஷிகள்லாம் இந்த ருச்சிக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டா வயிறு நிறைஞ்சா போகிறோம்னு சாப்பிடக்கூடியவா அவளுக்கு நிர்பந்தப்படுத்தப்படாது எல்லாருமே சாப்பிட வேண்டிய தர்மம் அதுதான் நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டு சாப்பாடே கொஞ்ச நாளில் பிடிக்காமல் போகும் எதிர் வீட்டு சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் எதிர் வீட்டு சாப்பாடும் பிடிக்காது அந்த தெருக்கோடியில் உள்ள கடையில் நன்னா இருக்கும்னு தோணும் அப்படி நம்ம சாப்பாடை தேடிந்து போகும்படியாகவே போயிடும் நாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதனால தான் வேதனை நாக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை அதுவும் ஒரு கட்டுப்பாட வச்சுக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை வேதம் நமக்கு ஒரு உத்தரவாகவே நமக்கு பிறப்பிக்கிறது அப்படிங்கிற தர்மத்தை இன்றைக்கி தெரிஞ்சுட்டோம் நாளைக்கு அடுத்த தர்மத்தை பாப்போம்